வணக்கம் நண்பர்களே நற்றினின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி நான்கை சென்னை அரவிந்த் சென்ற பகுதியில் ஹாரி, ஹாக்ஸ் மீட்டில் செய்த சிறு தவறால் மேல்ஃபா யாமனின் தலையை பார்த்துவிட்டு உடனே ஓடி சென்று தன்னுடைய ஃபேவரட் டீச்சர் செவரஸ் ஸ்னேப்ஸிடம் போட்டுக் கொடுத்துட்டான் செவரஸ் ஸ்னேப்ஸ் ஹாரியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ சரியாக சமாளிக்க முடியல பாக்கெட் எல்லாத்தையும் எழு அப்படின்ற எல்லாத்தையும் எடுக்கிறான் எப்படியாது இந்த மேப்பை மறைக்கலான்னு பாக்கும்போது ஒன்றும் பண்ண முடில அவரே மந்திர தேஸ் பண்ணி அனைத்தையும் வெளியேடு அப்படின்னு எடுத்து எல்லாத்தையும் வெளியே புல பொலவளும் கொட்ட வச்சிடுறாரு ஒன்றா பார்க்கும்போது சாக்லேட் விஷயத்தில் எப்படியே சமாளிச்சுட்டான் போன தடவை ரான் கொடுத்தான்னு ஆனால் அந்த பேப்பர் மாதிரி இருக்கிற மேப் எடுத்துகிட்டு இதென்னது அப்படின்னு கேட்குறாரு இல்லை ப்ரொஃபஸர் க்ளாஸில் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக நிறைய பேப்பர் வச்சுருப்பேன் அதில் ஒன்றாக இருக்கும் ஓ சார் ரொம்ப பழைய பேப்பராக பா உனக்கு நான் புது பேப்பர் தரேன் இது நம்ம எரிச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தீ பக்கமா அந்த ரூமில் தீ இருக்கு அந்த சைடு அரிய கையை வீசுகிறார் இல்லை ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அந்த பேப்பர் கொடுங்க ம் அப்போ இதில் என்னவோ இருக்குது இது சாதா பேப்பர் கிடையாது என்னதுன்னு சொல்லு இல்லை ப்ரொஃபஸர் சாதா பேப்பர் தான் பட்டு சில நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன் ப்ரொஃபஸர் கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்கேன் மாய மந்திரத்தால் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஓ அப்படி என்ன மறைச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தலாம் என்னோடய மந்திர தந்தத்துக்கு எதிராக எதுவும் மறைஞ்சிருக்க முடியாது ஏ பேப்பர் உன்னுடைய ரகசியங்களை வெளியீடு அப்படின்றார் வரல திரும்பவும் மந்திரத்தை எடுத்து அது மந்திரக்கோள் எடுத்து ரகசியல ஏதோ எழுதி வருது அப்படின்னு சந்தோஷமா திருப்தியா பாக்கறாரு நடிச்சுக்கு என்னடா எழுதி வருது மந்திரம் சொன்னதாங்க மூனி ப்ரொபசர் செவ்ரஸ் பாராட்டுகிறார் இருந்த போதிலும் தன்னுடைய இந்த நாத்தம் பிடிச்ச அந்த மொக்க மூக்கை கண்ட கண்டவர்கள் விஷயத்தில் நுழைக்காமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே அவருக்கு நல்லது அப்படின்னு மூனி எழுதி வச்சிருக்காரு பயங்கரம் அதோடு நிறுத்தி இருந்தா போறாலை நான் தான் வணக்கம் சொல்றேன் உன்ன மாதிரி இத கேவலமான மூஞ்சனை பார்த்ததே இல்லையா அதை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நான் போய அப்படின்னு ப்ராங்ஸ் அடுத்த எழுதி வச்சிருக்காரு அடுத்தது இன்னும் இருக்கு கோமம் தலைக்கேறிக்கிட்டே இருக்கு நான் தான் பிராங்ஸ் சொல்றது முழுமையா ஏற்றுக்கொள்கிறேன் யோ போய் ஒழுங்கா மூலம் குளிச்சுட்டு வயா உன்னெல்லாம் ஆகுவர்ட்ஸ் மாஸ்டர்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்கு நீ மாஸ்டர் எழுதுறியா மாஸ்டர் அக்கனது பைய பையா அப்படின்னு அதோட நிறுத்தி இந்த பரவாயில்ல நான் வேம் டெய்ல் என் நண்பர்களோடு உடன்படுகிறேன் தலையில் களைவிட்டு கிரீஸ் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நாலு பேரும் இந்த மாதிரி கீழே கீழே எழுதியிருக்கு என்னது கவுண்டமணி சொல்ற மாதிரி கிரீஸ்டப்பாத்தலையான்னு ஒருத்தன் திட்டுறான்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன்னா கிரீப்ஸ் வந்து கிரீஸ் நெப்ஸ் வந்து போஷன் செய்வார் நிறைய விதவிதமான திரவங்கள் மாய திரவங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் தலையில சில திரவங்கள்லாம் விழும் அதுலேயே மூழ்கி ரூம்ல அடைஞ்சி ஆராய்ச்சி செய்யறதுனால அதை மாயத்துல அதை எங்கெங்க கொதிக்கி வைக்கும் பல திரவங்கள் வந்து தலையில படிஞ்சு படிஞ்சு கிரீஸ் மாதிரி இருக்கும் அவரோட ஹேரே வந்து கிரீஸ் ஹேர்னு ஒரு அப்பையேஸ் எப்பயுமே ஜே கே அததான் கிரீஸ் டப்பா தலையான்னு நம்ம வேர்ம் டெய்ல் சொல்லியிருக்காரு என்ன என்ன ஹாரே சாதா பேப்பர்ன்னு சொன்ன ஓ நோட்ஸ் எதுவும் வெளியே வரலையே இன்னொன்னு இடக்கு முடக்கம் வருது என்னது இல்ல ப்ரொஃபசர் தெரி தெரியல உடனே வா அப்படின்னு தீய பார்த்து பேசுறாரு நமக்கு தெரியல ஹாரி பாட்டில வந்து தீல வந்து பயணிக்க முடியும் ஒரு பவுடரை போட்டு பவுடர் எடுத்து தீயில போட்டு வானு கூப்பிடறாரு லூப்பின்ட்டு அங்க அந்த பக்கத்து அவர் ரெண்டு மூணு தள்ளி இருக்காரு ஆறு வேறு சின்ன மெசேஜின் பார் ரெண்டு நிமிஷத்தில் நான் வரேன் வேலை இருக்கு சின்ன வேலையில் இருக்கேன் ப்ரொஃபசர் நான் ரெண்டு நிமிஷத்தில் வரேன் ம் அப்படியே அப்பன மாதிரி அப்படியே உரிச்சிருக்கான் பாரு இவன் அப்பனுக்கும் ஒரேதான் தா தான் குட்டிச்சில் பெரிய பிளையரு ஆனால் தனக்கே கொம்பு மழைச்சிருக்குன்னு பெரிய எண்ணம் இப்போ பார்த்தாலும் ஒரே ஆட்டம் அட்டகாசம் மற்றவங்களை கேவலமாக நினைக்கிறது மற்றவங்களை உயிரோடு விளையாடுறது சுயநலவாதி கேவலமானவன் அப்பன மாதிரியே நீண்டா பள்ளி ரூல்ஸ பத்தி ஒரு பொறுப்பு இல்ல சுத்த இருக்கு பேசாதே இழந்து ப்ரொஃபசர் கூட பாக்கிட்ட சொன்ன என்ன எனக்கு எதுவும் தெரியாது நிச்சயா ஏன் அப்பா உயிரை காப்பாற்றினார் கோவம் பத்தி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு நீ வெளியே திரியா ஓ அப்பா எந்த சூழ்நிலை எதனால என் உயிரை காப்பாத்தினரு தெரியுமாற உனக்கு ஹாரிக்கு அது தெரியல ஓ அப்ப என் கூட விளையாடுறேன்ற பேரில் என் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையை அவனை உருவாக்கிட்டான் அன்னைக்கு மட்டும் அவன் அன்னைக்கு என் உயிரை அவன் காப்பாற்றலைன்னா அவனும் உயிரோட இருந்துருக்க மாட்டான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிருந்துருப்பான் ஜெயிலுக்குள்ளே போயிருந்திருப்பான் அதனால அவன் ஏன் உயிரை காப்பாற்றினதான் நினச்சிக்காத அவன் அவனை காப்பாற்றிக்கிட்டான் தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்காதான் என் உயிரை காப்பாற்றினான்ற உண்மையை தெரிஞ்சுக்கோ ஏதாவது லூ சுத்தனமாக கண்டதான் நினச்சிட்டு அலையாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் லூ லூப்பின் வராரு ஃபயர்லேருந்து என்ன சவராசின கூப்பிட்டியா ஆமாம் இன்னும் லூப்பின் இது ஹேரியை பாக்கெட்லாம் செக் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் வந்திருக்கு லூப்பின் அந்த பேப்பரை படிச்சுட்டு அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு அப்புறம் ஹேரி ஏதோ சொல்ல வரான் நின்று சைகை காட்டிட்டு என்ன சவராசு இது சுமா, இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஏதாவது சாதா பேப்பராக இருக்கும் தன்னை படிக்கிறவங்கள திட்டுற மாதிரி ஒரு பேப்பர் செஞ்சு வச்சுருப்பாங்க ஏதாவது ஜோக் ஷாப்பில் அதை இவன் ஹேக்ரி ஹேரியோட ஃப்ரெண்டு ஹாக்ஸ்மீட்லேருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க அவ்வளோதானே இது சோதா பேப்பர்னு எனக்கு தோணலை இதுக்குள்ள தீய சக்திகள் இருக்குது இது இந்த இதோட எக்ஸ்பர்ட் நீ தானே அதுக்கு எதிரான பாடத்தை எடுக்கிற அவனால் தான் உன்னை கூப்பிட்டேன் இது ஒழுங்காக செக் பண்ணு இதையா போயும் போயும் இதையாப் அப்படின்னு ஒரு மாறி பாத்து கேக்கணும் முகமே மாறுது என்னப்பா வளர்ற வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படின்னு ராணி ஓடி வரான் நான் தான் போனது மீட் போகும்போது ஹாரிக்கு இதை வாங்கி கொடுத்தேன் சந்தோஷமா சொல்றது பாத்தியா இது சரி பிரச்சனை சரியாச்சுல்ல இப்போ குழப்பம் சவராஸ் ஹாரி ரான் வா நான் உனக்கு வேம்பேர் எஸ்ஐ குடுத்திருந்தேன் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தே அதை பத்தி பேசணும் வாங்க ரெண்டு வரும் அப்படின்னு லூபின் கூப்பிட்டு போகிறாரு ஹாரி செவர ஸ்னேப்ஸ் முகத்தையே பார்க்காம அப்படியே போகிறான் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு பயமாக இருக்கு வெளியே அந்த ரூம் விட்டு போய் கொஞ்சோம் நடந்து போனதுக்கப்புறம் ஆளுத இடத்துல நின்று லூப்பின் அப்படியே நிற்கிறாரு ஹாரி பார்த்துட்டு ப்ரொஃபஸர் அது இந்த மேப்பை என்றைக்கோ ரொம்ப நாள் முன்னாடி தடை பண்ணிட்டாங்க இது பீஃப் ஸ்கைல இருந்தது இது உங்ககிட்ட எப்படி வந்தது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹாரி கூட இது மேப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காங்க நீ இவ்ளோ அஜாக்கிரதையா இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்ல ப்ரொஃபசர் நான் ஒரு தானா செயல்படுற ஒரு பொருளை நம்பி இருக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை உன்னை எவ்வளவு பேர் எச்சரிக்கை இருக்காங்க உனக்கு அறிவு இல்ல இல்ல ப்ரொஃபசர் சாரி இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் உனக்கு இனிமேல் இந்த மேப் நான் கொடுக்க மாட்டேன் இனிமேலாவது உலக ஜாக்கிரதையாரு ஒன்னே ஹாரி கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அது சரி ப்ரொஃபஸர் செவ்வஸ்னேப்ஸ் மாஸ்டர் ஏதோ சொன்னார் இதை வந்து நான் மேனுஃபேக்சர்ட்டருந்தே வாங்கியிருப்பேனான்னு ஒரு மாதிரி உங்களை பார்த்து கேட்டாரே என்ன மீன் பண்ணுறாருன்னு எனக்கு புரியலையே ப்ரொஃபஸர் ம் அப்படின்னு லூப்பின்னு யோசிச்சுட்டு கொன்னையில் யோசிச்சுட்டு மேனுஃபேக்சர்னா இதை உருவாக்கினவங்களோட நோக்கம் ஒன்று இந்த பாதுகாப்பு வளையத்துலேருந்து இந்த பள்ளி விட்டு வெளியே கொண்டு வரதாக தான் இருக்கணும் ஆனால் தான் அவங்களே வித்துருப்பாங்க ப்ரொஃபஸர் செவரஸ் நேப்ஸ் சந்தேகப்படுறார் அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன் உன் அப்பாவும் அம்மாவும் தான் உயிரை பானையாக வச்சு உன்ன இந்த லெவலில் வாழ வச்சுருக்காங்க அந்த தியாகத்துக்கு நீ கொடுக்குற மதிப்பு இவ்வளோதானா நீ இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னை ஸ்டூடெண்ட் சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது பரவலையே அப்படின்னு துரத்தி அடிச்சிட்டார் ஹாரிக்கு செவரஸ் நேப்ஸ்ட்டை மாட்டினதோட இந்த கவலையை விட லூப்பின்னு இந்த மாதிரி திட்டுன்னு அது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க ஹெர்மியானி வரா எதுக்கு வந்துட்டுருக்கா அவள் மூஞ்சை பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு ஹாரி மாட்டிக்கிட்டு தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சுங்க ஐயோ இவன் வேறு திட்ட போகிறாள் நான் அஜாக்கிரதையாக இருக்கிறேன்னு பார்த்தா அவளோட காவலைக்கு காரணம் வேறையாக இருக்குது ஹரி ஹக்ரிட்டோட அடுத்த இயரிங் நல்லா போல ஹரி தீர்ப்பு அவருக்கு எதிராக போல பக்திக்க கொண்டுடுவாங்க போல ஏதோ சம்பிரதாயத்துக்கு கடைசியாக ஒரு இயரிங்னு ஒன்று அந்த கேஸ்ல அந்த இயரிங்லையும் ஜெயிக்க முடியும்னு தோணலை எனக்கு ஒரு பாயிண்ட்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹாரி இவ்வளவுனால அந்த பகையெல்லாம் மறந்து கவலைப்படுற கவலைப்படாத ஹெர்மியானி நம்மதான் செய்யலாம் கவலைப்படாத ஹாரி சொல்லும்போது ரான் இவ்வளவு நாள வருத்தில இருந்தவன் ஹெர்மியானிக்கு எதிராக பகையா மாறினவன் இதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்படுறான் ஹேக்ரிக்காக அதை ஒன்னு செய்யணும்னு ஹர்மியானி கவலைப்படாத இனிமேல் நீ பாடத்து மேலே கவனம் செலுத்து உன்னோடய படிப்பு மேலே நான் அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நான் தேடுறேன் லைப்ரரிக்கு போயின்னு சொன்னேன் நிச்சயமா ரான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கட்டி சாரி ரான் நான் அந்த எலிப்பு தொலைஞ்சதுக்கு நான் காரணம் இல்லை என் பூனைக்கு காரணம் இல்லை ரான் என்ன நம்பு நம்பு அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க அண்ணா ரான் தேடி தேடி பார்க்கறான் பக்பிக்கு அந்த காலத்தில் எப்படிப்பட்ட விலங்கு அதோடய குடங்கள் என்னென்ன புக்கில் என்னென்ன போட்டிருக்காங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கிடைக்குமா அப்படின்னு தேடிகிட்டே இருக்கிறான் ஹேக்ரிட் கிளாஸ் எடுக்கிறவராரு அவங்ககிட்ட அவர்கிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாங்க முடியல அவர்கிட்ட தனியாக போய் நைட்டு ரூமில் மீட் பண்ணி பேசலாம் ஏதாவது ஆறுதல் சொல்லலான்னு பார்க்கும்போது ஸ்கூலில் ஒரே பாதுகாப்பு அவங்களால இறங்கி அவர் வீட்டுக்கு போவே முடில ஒரே தடை எங்கே பார்த்தாலும் கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஹேக்ரிட் கண்ணீரோடு நடந்து போயிட்டு இருக்காரு ஒரே மேல்ஃபையை பார்த்து எ பரிதாபத்துக்குரிய டீச்சர்யா இவரெல்லாம் வருது அப்புறம் அடுத்த கிளாஸுக்கு போறாங்க குட்டிச் தயாராகிட்டே வருது ஹாரிக்கு எதிரான குட்டி பைனல் அப்படியே இந்தியா பாகிஸ்தான் பயங்கரமா ரொம்ப டென்ஷனா ரெடி ஆயிட்டு என்ன பிரச்சனைனா அவரே யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்னு ஹாரியை இன்ஜூர் பண்றதுக்காக அடிபடை வைக்கிறதுக்காக சலி ரொம்ப முயற்சி பண்றாங்க ஒரு கிளாஸ் சுட்டு இன்னொரு கிளாஸுக்கு போகிற வழியிலலாம் ஹேரி எப்படியாவது காயப்படுத்துறதுக்கு என்னன்னோ மாயசக்திகளை வச்சு புதுசு புதுசாக தடைகளை உருவாக்கி என்னவோ ட்ரை பண்ணுறாங்க ஹேரியை சுற்றி எப்போயுமே கிரைஃபெண்டர் கூட்டம் இருக்கும்படி ஆலிவர் வர்ட்ஸ் கட்டளை வச்சுருக்கான் யாரும் ஹேரியை தனியாக தனியாக விடாதீங்க எப்போயுமே அவனை சுற்றி ஆள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கிரைஃபெண்டர்லாம் ரொம்ப உற்சாகமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால ஃபைனல் ரொம்ப இன்டென்சிவாக ரெடியாயிட்டிருக்கு ரெண்டு கிரைஃபெண்டரோட ஒரு பசங்களும் ஸ்லத்திரன் பைனு நடுவில் சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லாம் படுத்துருக்குறாங்க அந்தளவுக்கு ஃபைனலில் யார் ஜெயிப்பா ஜெயிப்பான்னு டென்ஷன் ஆகிட்டே இருக்கு இந்த ஃபைனலில் என்ன நடக்குது சீரியஸ் பிளாக் அடுத்து என்ன திட்டம் வைக்கிறான் இதெல்லாம் வரும் பாங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்